தேங்கண்ணெய் ஐம்பது எம்எல் எடுத்து வச்சுட்டு அந்த ஒரு பாத்திரத்துல கொட்டி கொதிக்க விடுவோம் அது கொஞ்சம் லைட்டா கொதிச்சதும் ரெண்டு ஸ்பூன் குப்பை மேனி இலை சாறு ரெண்டு ஸ்பூன் வேப்பிழை சாறு ரெண்டு ஸ்பூன் அருகம்புல் சாறு கலந்து நல்லா இதை கொதிக்க விடுவோம் நல்லா தைலப்பதமாக அது கொதிக்கணும் சில சில படங்குற வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விடுவோம் சில சில படங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரை தேய்க்கரண்டி கஸ்தூரி மந்தள்தூள் கலந்துருவோம் அந்த சூட்டிலேயே கலந்துருவோம் நல்லா கலந்துட்டு அதை வந்து நல்லா ஆறினு ஆறு வச்சிடுவோம் அதை எடுத்து வச்சுக்கலாம் அந்த தைலப்பதமாக இருக்கிறத பெண்கள் வந்து காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல இந்த முடி வளர்ந்துருக்கோ சில இருக்கு மாதிரி கூட வளர்ந்துருக்கோம் அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு குளிச்சிடலாம் இரவு தூங்க போகணும் இன்னும் இதே மாதிரி அந்த இடத்துல பூசிட்டு அதை அப்படியே விட்டுடலாம் நைட்டு வந்து ஊறட்டும் நல்லா ஊறட்டும் காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நமக்கு வந்து இந்த பெண்களுக்கு தேவையற்ற முடி வளர்றது நின்றுடும் அந்த இடத்துல முடி இருந்தாலும் அதுவும் கொட்டிடும் இதை வந்து நம்ம தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பண்ணிட்டு வரணும் தேவையில்லாம த்ரெட்டிங் வேக்சிங்லாம் பண்ண வேண்டாம் அதெல்லாம் நமக்கு அலர்ஜி எல்லாம் வரும் தழும்பெல்லாம் ஏற்படும் இந்த குப்பை மீனியில சாறு நம்ம பூசிட்டு வரோம் இல்லையா அந்த இடத்துல ஏதாவது தழும்புகள் இருந்தாலும் அடையாளம் இருந்தாலும் அதையும் நம்ம இந்த மருந்து போட்டுட்டு வர்றதுனால இந்த தைலம் பூசிட்டு வர்றதுனால அதெல்லாமே நீக்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்